இன்றைய மாவட்டம் வணக்கம் வாழ்க வளமுடன் நம் தேசத்திலிருந்தை மகாத்மா காந்தியடிகள் அனைவரிடத்திலும் அன்பாகவும் பொறுமையாகவும் பழகக்கூடியவர் உங்களுக்கு நண்பர்கள் உள்ளனரா உங்களின் சிறந்த நண்பர் யார் என்று கேட்டவரிடம் எனக்கு எதிரிகளே கிடையாது அதனால் அனைவரும் எனது நண்பர்களே என்றார் அவர் அனைவரையும் நண்பராகவே பாவித்தார் அவர் தென்னாப்பிரிக்காவில் சிறையில் இருந்தபோது அவரை பூட்ஸ்காலால் ஓங்கி உதைத்தார் ஒரு சிறைக்காவலர் அவரிடமும் எந்த கோபத்தையும் காட்டாமல் மிகவும் பொறுமையை கடைபிடித்தார் நம் தேசப்பிடா காந்தியடிகள் மேலும் அவர் சிறையில் இருந்து வெளிவரும் போது அந்த சிறை காவலருக்கு அழகான ஒரு ஜோடி காலனிகள் தயார் செய்து வைத்திருந்து கொடுத்தாராம் அதை பார்த்தவுடன் அந்த காவலருக்கு முதலில் மிக சங்கடமாகவும் பின் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்ததாம் நாம் அவரை அடித்து துன்புறுத்தி மிகவும் மோசமாக நடத்தினோம் ஆனால் அவர் அதையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் நமக்காக காலனி தயார் செய்து தந்துள்ளாரே என்று பலவாறு சிந்தித்து வருந்தினாராம் பின்னர் எப்படி இவ்வளவு கன கச்சிதமாக என் கால் அளவை சரியாக தெரிந்து புரிந்து வைத்துள்ளீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு காந்தியடிகள் என்னை நெஞ்சிலும் முதுகிலும் ஓங்கி பூட்ஸ்காலால் உதைத்தீர்கள் அல்லவா அப்போது அந்த சுவடு என் சட்டையில் பதிந்திருந்தது அதை அப்படியே அளவெடுத்து கொண்டேன் என்றாராம் இந்த செய்தியை கேட்ட காவலர் தன் வன் செயலுக்காக மிகவும் வருந்தினாராம் உயர்ந்த உள்ளம் கொண்டவரை வதைத்து விட்டோமே என்று மிகவும் மனம் வருந்தினாராம் அந்த சிறைக்காவலர் மேலும் அந்த காலனிகளை தான் அணியாமல் தன் நினைவு பொக்கிஷமாக வைத்து கொண்டாராம் யாருக்கு வரும் இந்த உயர்ந்த சிந்தனை தனக்கு துன்பம் செய்தவருக்கும் அவர் வெட்கப்படும்படியாக நன்மை செய்ய வேண்டும் என்ற தயாள குணத்தை பார்க்கும் போது வள்ளுவருந்தகை கூறிய இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்திவிடல் என்ற திருக்குறள் நினைவுக்கு வருகிறதல்லவா நன்மை செய்தவருக்கே துன்பம் செய்து இவ்வுலகத்தில் எவ்வளவு பக்குவப்பட்ட மேன்மையான குணம் வாழ்ந்துள்ளார் நம் காந்தி மகான் அறிய முடிகிறது அதனால்தான் அவர் மறைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் காலத்தில் கூட நம் இந்திய மக்கள் மனதில் மட்டுமல்ல உலக மக்களின் மனதிலும் நீங்கா இடம்பெற்றுள்ளார் அண்ணல் காந்தியடிகள் ஒருமுறை தன் மனைவியை ஒரு கூட்டத்திற்கு அழைத்து சென்றாராம் அங்கிருந்த அனைத்து நண்பர்களும் கஸ்தூரிபாயை பார்த்துவிட்டு உங்கள் அன்னையாகவே நாங்கள் கஸ்தூரிபாய் அம்மாவை பார்க்கிறோம் என்று சொன்னார்களாம் கஸ்தூரி பாய் என் மனைவி அவள் எனக்கு மனைவியாக மட்டும் அல்ல நல்ல தோழியாகவும் மனைவியாகவும் நல்ல தாயை போன்றும் குற்ற துணையாக எனக்கு இருக்கிறாள் என்றாராம் காந்தியடிகள் தனது மனைவி கஸ்தூரிபாய் ஒரு முறை கொடிய நோயால் பாதிக்கப்பட்டார் அவரது நோய் தீர பில்லாத சாப்பாடு சாப்பிடச் சொல்லிவிட்டார் மருத்துவர் கஸ்தூரி பாய்க்கோ உப்பில்லாத உணவு சிறிதும் சாப்பிட பிடிக்கவில்லை மிகவும் அதனால் அவர் துன்பப்பட்டார் அவரது துன்ப கண்ட அண்ணல் அன்று ஒரு வருடம் வரை உணவையே தானும் உட்கொண்டாராம் எப்படி அவரது சிந்தனை இருந்துள்ளது என்று அறிய முடிகிறது இதிலிருந்து தான் ஒரு முன்மாதிரியாகவும் விட்டு சிறந்த பண்பாளராகவும் வாழ்ந்துள்ளார் என்பதை நாம் அறிகிறோம் இன்றைய உலகில் ஒரு துளி உப்பு குறைந்து விட்டால் கூட சில பொறுமை இல்லாமல் இன்றும் தன் வீட்டையே ரணகலப்படுத்துகிறார்கள் அவர்கள் எல்லாம் அண்ணல் காந்தியடிகள் உப்பில்லா பத்தியம் ஒருவரிடம் இருந்த தகவலை அறிந்து இனியாவது பொறுமையை கையாளலாம் அல்லவா ஒரு தயால இதயம் அவதொரு கூறும் நாவை சரியாக்கி கோபத்தை உப்பு போல் உப்பை குறைத்தால் மரியாதை போய்விடும் அதே உப்பை கூட்டினால் மதிப்பு இல்லாமல் போய்விடும் எனவே எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக எதிலும் அடவாக இருத்தல் மிக மிக முக்கியம் வெற்றியோ தோல்வியோ நம்மை நாம் செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் வெற்றி பெற்றால் சிலையாக வேண்டும் இல்லை என்றால் சிற்பியாக இருந்து நம்மை செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் தலை கணத்தை தவிர்க்க வேண்டும் கயிறு அருந்த போதுதான் தெரிந்ததாம் உயரம் தனதல்ல என்று பட்டத்திற்கு எனவே மனதை அடக்க நினைத்தால் அளையும் மனதை கவனித்து அறிந்தால் அடங்கும் தவறு செய்வதும் மனம்தான் இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான் அதனால் நாம் நல்லவர்களாக வாழ்வோம் சிறந்தவர்களாக வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பு இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமரசி